அன்பிற்கு மரியாதைக்கு முடிய இந்த சிறப்பு மிகு விழாவின் தலைவர் அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் எனது கண்ணியத்திற்குரிய மூத்த வளமா பெருமக்களே வருகை தந்திருக்கும் நண்பர்களே சகோதரர்களே காலத்தின் அருமை கருதி அவர்கள் சொன்னது போல என்னை கடைசியாக போட்டிருக்கிறார்கள் எப்படி சாப்பாட்டிலே கடைசியாக ஒரு ஸ்வீட் கொடுக்கிறார்களோ அந்த ஸ்வீட்டோட அளவு எவ்வளவு இருக்கணும் பிரியாணியோட அளவு இருக்கக்கூடாது முன்னால் போனதெல்லாம் பிரியாணி இது ஸ்வீட் அவ்வளோதான் அளவும் அவ்வளோதான் இருக்கணும் ஆனாலும் அதனால அவர்களுடைய நல்லெண்ணத்தின்படி சாதி அவர்கள் நான் யார் என்று எனக்கு தெரியும் மற்றவர்கள் நல்லெண்ணம் கொண்டிருக்கிறார்கள் அல்லாத்தால் அந்த நல்லெண்ணத்தின்படி துனியாவிலும் செழிப்பாக்கி ஆகிரத்தையும் செழிப்பாக்கி வைக்க வேண்டும் சகோதரர்களே இந்த மசிதனுடைய ஆரம்பத்தில் இருந்து அதாவது எனக்கு தெரிய பத்து இருபது வருட காலத்திற்கு முன்னாலிருந்து நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று இதனுடைய கட்டிடத்தை பார்க்கும்போது உண்மையிலே மிகப்பெரிய புரிப்பு ஏற்படுகிறது சோதரர்களை நண்பர்களே உலகத்தினுடைய எல்லா இடங்களும் அழிக்கப்பட்டு போகும் மசித்கள் மட்டும்தான் சொர்க்கத்திலே கொண்டு போய் வைக்கப்படும் அரண்மனைகள் அழிந்து போகும் செங்கோட்டைகள் அழிந்து போகும் மாளிகைகள் அழிந்து போகும் மாமன்னர்களுடைய கோட்டை கொத்தளங்கள் அழிந்து போகும் ஆனால் அல்லாஹனுடைய இந்த வீடு அழிந்து போகிற வீடு அல்ல எப்படி அல்லாஹ் அழிய மாட்டானோ அதே போல அவனுடைய வீடும் அழியாது இருக்கும் இந்த மசிதை கட்டுவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அல்லா அவர்களும் நிரந்தரமாக இருப்பார்கள் இனி இந்த மசிதிலே யாரெல்லாம் அல்லாஹுவை நினைத்து தொழுவார்களோ அழுவார்களோ அல்லாஹுவை வணங்குவார்களோ சாதாரணமான விஷயம் அல்ல அல்லாஹுடைய வீட்டுக்கு அடிக்கடி வர வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்த பட்சம் ஐந்து தடவை ஐந்து தடவை என்பது குறைந்த பட்சம் நம்முடைய நம்முடைய மனைவி இருக்கிற வீட்டுக்கு எத்தனை தடவை போகிறோம் நம்முடைய மகன் வீட்டுக்கு எத்தனை தடவை போவோம் நம்முடைய மகளுடைய வீடாக இருந்தால் எத்தனை தடவை போவோம் நம்முடைய அண்ணன் தம்பி சகோதரி எவ்வளவு சொந்தமோ அத்தனை தடவை போவோம் சொந்த அனுசரித்து சில வீடுகள் இருக்கலாம் வருஷத்துக்கு ஒரு திறமை போவோம் சில வீடுகள் இருக்கலாம் மாதத்திற்கு ஒரு தடவை போவோம் சில வீடுகள் இருக்கலாம் தினந்தோறும் போவோம் மாற்றமாக அந்த வீட்டைத்தான் வீடு என்று சொல்லுவோம் எங்க வீட்டுல சொன்னாங்க யாருங்கே வீடு வீடுன்னு சொன்னாலே அவங்க தான் வேற யாரும் இல்லை அந்த வீட்டுக்கு எத்தனை தடவை போகிறோம் எப்பவெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ எப்பவெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ எப்பவெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ மனைவி இருக்கிறோம் அதையே நம்முடைய சொந்தம் இருக்குமோ அத்தனை தடவை இங்கே வர வேண்டும் யார் இங்கே வருவதில்லையோ அவர்களுக்கு அல்லாவோடு சொந்தம் இல்லை யார் இங்கே வருவதில்லையோ அவர்களுக்கு அல்லாவோடு நெருக்கம் இல்லை யார் இங்கே வாரத்திற்கு தடவை மாதத்திற்கு ஒரு தடவை வருடத்திற்கு ஒரு தடவை விசேஷ காலங்களிலே வருகிறார்களோ அவர்களுடைய வெறும் என்பதில் என்பதில்லை மசிதை செழிப்பாக்கி வைக்க வேண்டும் எப்படி நம்முடைய வீடுகள் செழிப்பாக இருக்கின்றனவோ எப்படி நம்முடைய வீடுகள் செழிப்பாக இருக்கின்றனவோ நம்முடைய வீடுகள் ஆபத்தாக இருக்கின்றனவோ இருபத்தி மணி நேரத்திலும் அங்கே நபர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் செழிப்பாக இருக்கிறது அங்கே பேசப்பட்டு அதே போல அல்லாஹரு பற்றி பேசிக் கொண்டே இருக்க வேண்டும் ஏன் அந்த பழக்கம் இருப்பதில்லை சோதர்களே நம்முடைய கடைகளை செழிப்பாக்கி வைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை கூட திறந்து வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் பொங்கலே காலண்டரிலேதான் சிவப்பாக இருக்கும் நம்முடைய கண்ணுக்கு அது சிவப்பாக தெரிவதில்லை அங்கேயும் கூட வேலை நடந்து கொண்டே இருக்கும் லீவு நாட்களிலே கூட வேலை செய்கிற பழக்கம் இருக்கும் பொழுது மசித்களை செழிப்பாக்காத பழக்கம் ஏன் நம்முடைய சமுதாயத்தில் வந்தது தெரியவில்லை இங்கே மசிது செழிப்பாக இல்லை என்று சொன்னால் சோதரர்களே மசித் செழிப்பாக இல்லை இங்கே வருபவர்கள் அதிகமாக இல்லை இங்கே அமருபவர்கள் அதிகமாக இல்லை இங்கே அல்லாவை நினைப்பவர்கள் அதிகமாக இல்லை ஏதோ அந்த நேரத்திற்கு சிலர் வந்துவிட்டு செல்லுகிறார்கள் என்று சொன்னால் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் இந்த கடை தெருக்களின் காரணத்தினாலோ ாலோ அவர்களுடைய வெளிப்படையில பார்த்தால் அல்லாஹ் என்பதிலே சந்தேகம் இல்லை மசிதை நிர்மாணித்தவர்களுக்கு ஆனால் வெளி உலகத்தினுடைய சுகாதாரமும் வெளி உலகத்தினுடைய சௌக்கியமும் வெளி உலகத்தினுடைய நிம்மதியும் வெளி உலகத்தினுடைய இன்பகரமான வாழ்க்கையும் இருக்க வேண்டுமானால் அது உண்டாக வேண்டுமானால் இந்த மசின் செழிப்பாக இருக்க வேண்டும் இங்கே இருந்துதான் காலையிலிருந்து சாயந்திரம் வரைக்கும் தமிழ்ல அருமையான வார்த்தை சொல்லி வச்சிருக்காங்க இந்த வார்த்தைக்கு ஈடு இல்லை இணை இல்லை நிகர் இல்லை நேரில்லை காலையில சாயந்த வியாபாரம் என்னோ நட அலமது இல்லா எனக்கு அல்லாஹுத்தாலா உடலில் சக்தி தந்தான் எனக்கு பார்வை தந்தான் எனக்கு கேள்வி தந்தான் எல்லாவற்றை விட எனக்கு மூளையை தந்தான் எனக்கு வேலை செய்கிற கைகளை தந்தான் விரல்களை தந்தான் நகங்களை தந்தான் அலமது இல்லா பார்க்க முடியாது உலகத்தில் வியாதிகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது உலகத்தில் வியாதிகள் மருத்துவமனைகளுக்கு இருக்கிற அந்தஸ்து உலகத்தில் இன்னும் நான் சொல்லுவதுண்டு மருத்துவமனை அட்மிட் பொறுத்து இவருக்கு கூட அந்தஸ்து போடுதுங்க எங்க அட்மிட் ஆகிருக்கிறார் ார்கள்சி சட்டைச்சு போறது போட்டு அதையும் தொங்கு பைத்திகாரம் தான் கழிச்சு விட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க சகோதரர்கள் வாழ்க்கையில நிம்மதி வேண்டுமானால் ஒரு வழிதான் இருக்கிறது இந்த மசித் இந்த அளவிற்கு செழிப்பாகிறதோ அந்த அளவிற்கு அல்லாத்தால் வெளி ஏன் காரணம் என்ன இந்த மசிதிலே தான் இந்த மசிதிலே எதுவுமே இல்லை இதுவெல்லாம் விளக்கு இருக்கிறது வெளிச்சத்திற்காக காற்றுக்காக வேறு என்ன இருக்கிறது இங்கே காலியிடம் அவ்வளவுதான் இங்கே மனிதன் அல்லாஹோ மட்டும்தான் நினைக்க வேண்டும் அல்லாகுவை நினைத்து நினைத்து வெளியே செல்லுகிற மனிதன் எங்கே இருந்தாலும் சரி இருட்டிலே இருந்தாலும் அவன் திருடமாட்டான் தனியாக ஒரு கன்னிப்பினுடனே இருந்தாலும் அவளை நினைக்க மாட்டான் தவறான எண்ணம் கொண்டு நினைக்க மாட்டான் அவனுக்கு ஏக ஏராளமான வசதிகள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது அவன் கொள்ளை அடிக்கலாம் கொலை செய்யலாம் விபச்சாரம் செய்யலாம் மாறாக நடக்கலாம் ஆனால் என்னுடைய அல்லாஹு பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற எ வியாபார விவசாயத்திலே இருந்தாலும் அவர் நீதி நேர்மையாக இருப்பார் உத்தியோகத்திலே இருந்தாலும் அவர் கலெக்டராக இருந்தாலும் சரி அதற்கு மேலே பலபடிகள் உயர்ந்திருந்தாலும் சரி எந்த வகையிலும் அவர் லஞ்சத்தின் பக்கம் போக மாட்டார் உலகத்திலே நீதி நேர்மைக்கு மாறான எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார் ஏனென்றால் எப்படி உலகத்திலே பார்க்கிறோமோ பொருட்கள் செருப்பு உற்பத்தி இருக்கிறது அது உபயோகமாக இடம் ஒன்று இருக்கிறது கார் உற்பத்தி ஆகிற இடம் ஒன்று இருக்கிறது அது உற்பத்தி ஆகிறது உபயோகமாகிறது ரோடுகளிலே கண்ணாடி சிறை உற்பத்தி அதனுடைய உற்பத்தி அது உபயோகமாகிறது கண்ணாடி கண்ணிலே கை கடிகார உற்பத்தி ஆகிறது வா அந்த கம்பெனியிலே அது உபயோகமாகிறது கைகளிலே இதே போல சகோதர்களே மனிதர்கள் உபயோகமாக இடம் மனிதர்கள் மனிதர்கள் உபயோக இடம் அவர்களுடைய வியாபார ஸ்தலம் அவர்களுடைய சமுதாயம் அவர்களுடைய கூட்டு வாழ்க்கை அவர்களுடைய தொழில் வாழ்க்கை அவர்களுடைய குடும்பங்கள் இந்த மூன்று நாலு இடங்களிலே மனிதர்கள் உபயோகமாகிறார்கள் நாம் எல்லோரும் நம்முடைய குடும்பத்தோடு இருக்கிறோம் கணவராக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் சகோதராக இருக்கலாம் நம்முடைய குடும்பத்திலே உபயோகமாகிறோம் இன்னொன்று நம்முடைய சமுதாயத்திலே பொது வாழ்க்கையிலே உபயோகமாக அரசியல உபயோகமாகறோம் அரசியல் என்று சொன்னால் நம்முடையிலே உபயோகமாக மனிதர்கள் மனிதாபிமானம் அவர்களுடைய மனிதாபிமானம் உற்பத்தி ஆகுவது இந்த மசிதிலே மசிதில் அவர்கள் கைகட்டி வாய்ப்பத்தி அல்லாவிற்கு முன்னாலே நின்று தங்களுடைய மனிதாபிமானத்தை உற்பத்தி செய்து கொள்கிறார்கள் அவர்கள் வெளியே போவார்கள் ஆனால் மனிதாபிமானத்தோடு வெளியே போவார்கள் ஆனால் தங்களுடைய எல்லா இடங்களிலும் ஒழுக்கமும் நீதியும் நேர்மையும் கட்டுக்கோப்பும் எல்லாம் இருக்கும் இங்கே அவர்கள் ஒழுங்காக மனிதாபிமானம் உற்பத்தியாகவில்லை மனிதாபிமானம் சோதர்களே மனிதர்கள் மனிதர்களுக்காக எதையும் பெரிதாக செய்துவிட முடியாது ஏனென்றால் மனிதர்கள் மனிதர்களுக்காக செய்வதானால் மனிதர்கள் பார்க்கிற இடங்களிலே மட்டும்தான் செய்வார்கள் மனிதர்கள் பார்க்காத இடங்களிலே காவல்துறையே அதற்கு நேர்மாறான காரியங்களை செய்யலாம் வாங்கே பயிரை மேயலாம் உலகத்தில் நடக்கலாம் நடக்காமல் இருக்க வேண்டுமானால் யாரோ ஒரு சொன்னது எனக்கு வருகிறது நீதி செத்து போனதற்கு அடையாளமாகத்தான் வக்கீல்கள் கருப்பு கோட்டு அணிந்திருக்கிறார்களா அதுபோல இன்றைக்கு உலகத்திலே நீதி எங்கே இருக்கிறது சகோதரர்களே நேர்மை எங்கே இருக்கிறது உண்மை எங்கே இருக்கிறது பார்வையிலே நேர்மை கேள்வியிலே நேர்மை பேச்சிலே நேர்மை ஒரு சொல்லைபடி நடப்படுகிறே உண்மையிலே உலகத்திலே மனிதாபிமான உற்பத்தி ஆவது தொழுகையிலே பாருங்கள் சோதர்களே நாம் தக்மீர்கட்டி நிற்கிறோம் அதற்கு பிறகு சஜிதாவிற்கு செல்லுகிறோம் என்றால் என்னதா என்றால் சஜிதா என்றால் என்ன சோதர்களை ஒரு மனிதர் சஜிதா செய்தார் பூமிக்கும் அவர் அவருடைய நெற்றிக்கும் இடையிலே நான்கு விரல்கள் இருந்தது நான்கு விரல் கடை அளவு இடம் இருந்தது சஜிதா செய்தார் அங்கே கொண்டு போய் தலையை வைப்பதற்கு பெயர் தான் சஜிதா அதற்கு மேலே குடிய முடியாது மூமின் இந்த உலகத்தில் யாருக்கு முன்னாலும் குடிவதில்லை பணிவாக நடப்பது என்பது வேறு ஆனால் ஒரு மூமின் அல்ல ன் இந்த உல ருன்னாலும்லை குடிவதும்போது கூட அசலாம் சொல்லும் இல்லை சரி அல்லாஹிற்கு முன்னாலே எவ்வளவு குடிய வேண்டும் பாதி குனிந்தார் இனி அவர் குனிய முடியாது என்ற அளவுக்கு மேலே கீழே போக முடியாது இந்த தலை யாருக்கு முன்னாலும் குடியாது குனிமானால் அல்லாஹிற்கு முன்னாலே குனியுமானால் அல்லாஹிற்கு முன்னாலே அது எந்த அளவு இனி குனிய முடியாது இடமே இல்லை அந்த அளவிற்கு மனிதன் வைத்து விடுகிறான் அல்லாஹிற்கு முன்னாலே தலையை வைத்துவிட்டு வைத்துவிட்டு அவன் சொல்லுகிறான் ரப்பை நினைக்கிறான் நாம் நினைக்கிறோம் என்ன அர்த்தம் என் உடலுக்கு சிரசுதான் பிரதானம் இந்த சிரசை மட்டும் தலையை மட்டும் எடுத்து விட்டால் அந்த மனிதனை மனிதன் என்று சொல்ல முடியுமா இரண்டு கால இல்லை மனிதன் என்று சொல்லலாம் ஒமான ஒரு ஜ இந்த தலை மட்டும் இருந்து அதோடு உயிர் இருந்தால் அவனை மனிதன் என்று சொல்லலாம் இல்லை தலை மட்டும் இல்லை பாக்கி உடல் இருக்கிறது இருக்கிறது தலை மட்டும் இல்லை அவனை மனிதன் என்று சொல்ல முடியுமா அவன் இருக்கவே முடியாது அதனாலதான் அறுக்கிறதுன்றாலே எங்க இருக்கணும் பல வகை இத கூட சொல்லுவாங்க நான் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாத்துக்கிறது அந்த பேர் வராம சொல்லிட்டு போயிருவாங்க என்னங்க அவர் என்ன பாடுபட்டு பேசியிருப்பார் தெரியாது இந்த விஷயங்களை தொகுத்து சொல்றதுன்னு சொன்னா சாதாரண விஷயம்ல பழக்கப்பட்டவங்களுக்கு லேசு பழக்கப்பட்டவங்களுக்கு லேசு சில பேர் எவ்வளோ பழக்கப்பட்டுருவோம் மைக்கு பிடிச்சதா அது ஒட்டிக்கு வாயில விடவே விடாது ஆகையினால் முடிக்கப் போறாருன்னு பார்த்தா அங்க இருந்தே பேச்சு ஆரம்பிமாம். அப்படி சில பேர். சில சில பேர் இருக்காங்க கரெக்டா முடிக்குற. ஒருத்தர கூட்டி வந்தாங்களா பேசிறதுக்கு. பேச ஆள் கிடைக்கல. கூட்டதெல்லாம் உட்கார்ந்தார். வாங்கன்னு பேச கூட்டி வந்தான். அவர் பேச ஆரம்பிச்சார். பேச்சு புடிக்கல. இறங்க நிிறுத்து நிிறுத்துன்னு சொன்னாங்க. அவர் சொன்னார் கொஞ்சம் பொறுங்க இத மட்டும் கேடுங்க. என்ன சொன்னார் தெரியங்களா? நான் எப்பவுமே வாயில ஒரு சாக்லேட் போட்டுக்கற பழக்கம். பேச ஆரம்பிக்கும்போது சாக்லேட் முடிச்சா பேச்ச நிறுத்திடுவேன். இன்னைக்கு தவறா என்னோட கோட் பட்டன் வாய்க்குள்ள போயிருச்சு. இதப்ப முடியே தெரியும் அவசியம் இல்லை இந்த தலையை அண்ணாவுக்கு முன்னாலே வைப்பதற்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால் உனக்கு மாறாக நான் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் கேட்க மாட்டேன் சிந்திக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் சுவாசிக்க மாட்டேன் நீ என்ன உன்னிடத்திலே ஒப்படைத்துவிட்டேன் என்னுடைய சிரசை உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன் இங்கே மசிதிலே நான் ஒப்படைத்ததற்கு பிறகு இங்கே இருந்து நான் வெளியே போனால் நீ எதை பார்க்க சொன்னாயோ அதைத்தான் பார்ப்பேன் அதற்கப்பதையும் பார்க்க மாட்டேன் எனக்கு கண்ணிருக்கிறது வீதியிலே கண்ணி இருக்கிறார் ஆனால் நான் பார்க்க மாட்டேன் ஏன் நீ பார்க்க கூடாது சொல்லி இருக்கிறாயாக நான் பார்க்க மாட்டேன் எனக்கு காதிருக்கிறது விரும்பியதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் சஜிதாவில் தலையை வைப்பதற்கு அர்த்தமே இதுதான் அவர்களுடைய தொழுகை அவர்களை அல்லாஹு விட்டு தூரமாக்குகிறது என்று சொன்னார் எனவே சோதர்கள இந்த தொழுகையிலே சரிதாவின் மூலமாக நாம் அல்லாஹு சொல்லுகிறோம் எந்த உறுப்பையும் உன்னுடைய ஆணைக்கு மாறாக நான் உபயோகிக்க மாட்டேன் அதே போல நிற்பது கூட சோதர்களே நிற்பது கூட காபத்துள்ளாவை பார்க்காமல் வேறு திசைகளை பார்த்து நின்றார் தொழுகை கூடுமா பத்திரக்காய் நூறு தொழுதார் கொஞ்சம் நிச்சயமாக அவருடைய தொழுகை கூடாது ஓதினாலும் கூடாது அவர் இரவு முழுவதும் நின்று தொழுதாலும் கூடாது சரி போகட்டும் இமாவுக்கு பின்னாலே நிற்கிறார் இமாவுக்கு பின்னாலே இருக்கிறார் அப்பொழுது அதை தவிர அப்பாலே அவர் ஓதக்கூடாது மறுபடி கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை வேண்டும் எனக்கு குரான் நன்றாக மனப்பாடம் ஒரு ஜிசு ஓதினேன் சஜிதாவில ரெண்டு ஜுசு ஓதினேன் அது தொழுகையாகுமா ருகு சஜிதாவிலே மார்க்கம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் ஓத வேண்டும் எனக்கு ஓத தெரியும் என்ற காரணத்தினாலே நான் ஓத முடியாது எப்படி ருகு அல்லாஹ் ரசூல் தன்னபடி நடந்தோமோ சஞ்சிதாவிலே அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நடந்தோமோ நிலையிலே அல்லாஹ் நடந்தோமோ சூரத்தில் ஓதிரலாம் சூரத்தில் ஒன்றரை ஆகணும் நான் ரெண்டு நிமிஷத்தில் ஓத வேண்டிய சூராவுக்கு பதிலாக ரெண்டு மணி நேரம் பக்ரா ஓதி இருக்கிறேன் தொழுகை கூடாது வெளியே போனதற்கு பிறகு எந்த காரியம் செய்தாலும் சரி அல்லாஹும் சொன்னபடி செய்ய வேண்டும் இதற்காகத்தான் மஸ்ஜித் இப்படி உருவாகு மனிதர்கள் வெளியே போனால் தங்களுடைய வியாபாரத்திலே தங்களுடைய உத்தியோகத்திலே தங்களுடைய வீடுகளிலே தங்களுடைய குடும்பங்களிலே அவர்கள் மனிதாபிமராக இருப்பார்கள் அவர்கள் மனிதாபிமானம் உருவாகுவது சகோதரர்களே தாயினுடைய வயிற்றிலே குழந்தை உருவாகுகிறது அது வெளியே வந்த பிறகு மனிதராக வயிற்றிலே அந்த குழந்தையினுடைய ஒரு விரல் கோணராக ஆகிவிட்டது முழுமையாக நிமித்திவிட முடியுடைய முடியுமா யாரும் சொன்னாலும் ஆட்சிக்கெல்லாம் அடிச்ச ஆக்கிற பிறகு என்ன ஆகும் பவுடர் கருப்பா போய் உருட்டி எடுத்தா எப்படி வரும் கருப்பு கருப்பா வரும் என்னடா நம்ம வெள்ளையா தேச்சுமே கருப்பா போச்சு நம்ம பறக்கத்தை ஒட்டி இருக்கு அது கருப்படம் என்ன வருது அத்தரும் போகும் நம்மாலே பவுடரும் கருத்து போகும் நம்மாலே சோப்பும் தீர்ந்து போகும் நம்மாலே நம்ம தாயினுடைய வயசுல கருப்பா கருப்பா உற்பத்தியான வெளியே வந்து கருப்பு வயத்திலே குட்டையா வெளியே வந்து ஏழடி ரெண்டங்களும் தெரியுங்களா நம்ம சொல்ற ஏழடி எப்படி இருக்கும் ரோட்ல போனா என்ன செய்வாங்க எல்லாரும் யானை பார்த்த மாதிரி பாக்குறாங்க அதே மாதிரி ஒருத்தர் குட்டையா இருக்கிற சில பேர் சமயங்கள் பஸ் சேர்ந்து எடுத்துட்டு வராங்க ரெண்டு கால் மட்டும் இருக்குது அவங்களை பார்க்கறதுக்கு அதிசயமா இருக்கலாம் என்ன இருக்கும் தெரியுமா சோதர்கள அவர்களுடைய மனவேதனை இரவு பகலாக நான் குட்டையாக இருக்கிறேனே குட்டையாக இருக்கிறேனே குட்டையாக இருக்கிறேனே இந்த உலகத்திலே எந்த சக்தியும் கிடையாது குட்டையை நெட்டையாக்குவதற்கு நெட்டையை குட்டையாக்குவதற்கு கருப்பை வெறுப்பாக்குவதற்கு வெறுப்பை கருப்பாக்குவதற்கு இருக்கிறதா சோதர்கள இதே போல் தான் எப்படி தாயினுடைய வயிற்று குழந்தை உற்பத்தி ஆகிறதோ பிறகு வெளியே வருகிறதோ அதே போல இந்த மஸ்ஜித் வயிறு மனித மனித உருவத்தை உற்பத்தி செய்கிறது மசித் மனிதர்களுடைய நினைக்க கூடாது மசிது தான் மனிதனை உற்பத்தி ஆக்குகிறது மசிது தான் மனிதாபிமானத்தை உற்பத்தி ஆகிறது மஸ்ஜி தான் மனிதர்களுடைய குணங்களை ஒழுங்குபடுத்துகிறது மசித் என்பது ஏதோ வந்தோம் சில சடங்காக செய்து விட்டு அர்த்தம் அல்ல தொழுகையினுடையோட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன ஆகும் வெறும் வெறும் எங்க போக முடியும் மணிப்பரசுக்குள்ள காசு இருக்கணும் வெறும் நம்முடைய கொண்டு என்ன ஆகும் தொழுகையில் அதனுடைய உயிரோட்டம் இருக்க வேண்டும் சோதரிகளை தொழுகையில் ஞாபகம் நடமாட விடுவதற்கு நடமாட விடுவதற்காகத்தான் இந்த மசிதிகள் இருக்கின்றன தொழுகாதவர்கள் அல்லாகுவை பயப்படாதவர்கள் ஆகரத்தை சிந்திக்காதவர்கள் அவர்களுடைய ஸ்தானங்களிலே என்ன செய்வார்கள் என்று தெரியாது எது எப்படி சரி எது எப்படி போனாலும் சரி தங்களுடைய வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு இங்கேயும் சொல்லி இருக்கலாம் நீங்களும் பலரும் கேட்டிருக்கலாம் இப்பொழுது வியாபகத்திலே வந்து விட்டது தாங்கள் தங்களுக்கு கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறவர்கள் நானும் அப்படி பொதுவாக உலகத்திலே மனிதர்கள் அப்படி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் யாரோ நம்முடைய ஒரு பெரியவர் ஒரு தடவை சொன்னார் நான் அடிக்கடி இதை சொல்லுவதுண்டு ஒரு வியாபாரி கோச்சு காதிங்க வியாபாரியா இருக்கிறவங்க சொன்னது வியாபாரத்தில் வந்து சொல்றேன் அவ்வளவுதான் பேச்சை பேச்சா எடுத்துக்கணும் செயல் செயல்படணும் இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லக்கூடாது யாரோ சொன்னது வியாபகத்தில் வந்துடுச்சு வேற ஒரு ரூட் இருக்கு வரல நீங்கிட்டு ஜத்தைப்பதாவது நாள் ஆண்ட தூதுவர் வருவார் நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பார் இல்ல ஆண்டவனே வருவார் அவர் சொன்னது இப்படி ஜபித்துக்கொண்டே இருந்தால் ஆண்டவனே வருவான் என்ன கேட்டாலும் ஆண்டவன் கொடுப்பார் இவன் உண்மையான கேட்டா அவர் உண்மை நம்பிக்கை வந்துச்சு ஜபிச்சுட்டே இருந்தார் கடையில மூடிட்டார் ஆண்டவன் என்ன கேட்டாலும் கொடுத்துருவான நாற்பதாவது நாள் அதே மாதிரி ஆண்டவன் வந்துட்டான் உனக்கு என்ன வேணும் சி கேளுன்னு சொன்னதான் இவன் சொன்னா ஆண்டவனே நீ என்ன கேட்டாலும் கொடுப்பையான் என்ன கேட்டாலும் கொடுப்பேன் இவன் யோசிச்சா அஞ்சு கோடி கேட்கலாமா ஐம்பது கோடி கேட்கலாமா இல்ல நூறு கோடியே கேட்டுருவோமா கேட்க போகும்போது ஆண்டவன் சொன்னா இந்த பாட்டு நான் ஒரு நிபந்தனை நூறு கோடி போச்சே மோசம் போச்சே இருநூறு கோடி கேட்ட அவனுக்கு யோசிச்சு ஒண்ணுமே புரியல சரி கிடைச்சிட்டு போட்டு கிடைச்சா நம்ம கிடைச்சா போதும் இருக்கலாம் என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் நீ என்ன கேட்டால் பட்டுன்னு சொன்னானா ஆண்டவன என்னோட ஒரு கண்ண குருடாக்கிடு அவனுக்கு என்ன அசந்து போனான் சோதர்களே உங்களுக்கு யாபகம் இருக்க வேண்டும் இது இன்றைக்கு நம்முடைய திறமை இதை விட குறைந்ததில்லை அவனை விட குறைந்ததில்லை நான் நன்றாக இருக்க வேண்டும் எனக்கு ஒரு கண்ணு போனாலும் சரி அவன் நான் நன்றாக இருப்பது ஆட்சியில்லை ஆனால் சோதர்களே இந்த உலகத்திலே எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் வர வேண்டும் ஈமான் இல்லாமல் வராது நீங்கள் உறுதியாக நம்புங்கள் இது அல்ல குரானில் இருந்து நான் சொல்லுகிறேன் தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரருக்கு விரும்பாதவரை நீ மூமிலாக ஆக்க முடியாது என்று சொன்னார் இந்த உலகத்திலே அது ஒரு தன்மை நான் எப்படி இருக்கிறேனோ அதே இந்த உலகத்திலே இருக்கிற மனித சமுதாயம் அத்தனை பேரும் அது யாராக இருந்தாலும் சரி அவர்கள் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அவர்கள் முஸ்லிமல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லா மறுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் நாஸ்திரியர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ நான் எப்படி சுகமாக இருக்கிறேனோ என்னுடைய வாழ்க்கை எப்படி செழிப்பாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கையும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய சோதர்களே இல்லையானால் கடைசியிலே தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அண்ணன் தம்பி சண்டையிலே அது கோத்திடையே போய் நிற்கும் அது முடியாது குடும்பங்களிலே பார்க்கிறோமே என்னென்ன பிரச்சனைகள் இத்தனை நடந்த பிறகு கூட மனித சமுதாயத்திலே இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு வியாதிகள் இவ்வளவு தொல்லைகள் கஷ்டங்கள் எல்லாம் இருந்து கூட உலக ஆசை மனிதர்களை விடுவதில்லை சோதர்களே உலக ஆசை மனிதர்களை விடுவதில்லை அவனுடைய முடிய வேண்டுமானால் சொர்க்கம் கண்ணுக்கு தெரிய வேண்டும் சோதர்களே விபச்சாரத்தை உலகத்திலே தடுத்து நிறுத்த வேண்டுமானால் புத்திசாலி ஆண்கள் ஆணோரை கொள்கிறார்கள் புத்தி புத்தி அணிந்து கொள்கிறார்கள் தேர்வு நிலை விழுக்காடு பேருந்து விளக்குது விளங்கிறது கேட்டார் வந்து தமிழ்ல மனிதனால அடக்க முடியாத ஆசைகள் பசி உணர்வு காம உணர்வு இயற்கையாக மனிதனுக்குரியதுதானே எந்த மனிதன் காம உணர்வு இல்லாதவன் சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி இதே போல சோதரர்களே நான் சொல்ல விரும்புகிறேன் சொல்ல விரும்புகிறேன் காம உணர்வு என்பது சேர்ந்தது அதை கட்டுப்படுத்த வேண்டுமானால் ஊரில் எங்கள் தெரிய வேண்டும் சொர்க்கத்தினுடைய ஊரலையும் தெரியாமல் நான் காமோட முழுமையாக கட்டுப்படுத்தி விட்டேன் என்று யாராலும் சொல்ல முடியாது ஏனென்றால் மனிதனோடு அடக்கிவிட முடியாது வரப்போகிறதா நம்மோடு இருக்க போகிறதா சகோதரர்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறோமே எத்தனை ஜனாதாக்கள் போய்கொண்டிருக்கிற சோதரிகளை எத்தனை ஜனாதாக்கள் ஆனா ஜனாசாவுக்கு பின்னால போகும் இவருக்கு எங்கெங்க கடை இருந்துச்சு ஜனாதாவுக்கு பின்னால போகும் கூட ஒரு மையத்துக்கு பின்னாலே போய் கொண்டிருந்தார் ஒருவர் அந்த வாலிபர் கேட்டார்த்து யாருங்க இந்த மையத்து யாருங்க யாருன்னு கேட்ட உடனே நீதான் சொன்னார் அந்த வாலிபர் முறைச்சு பார்த்தார் மகிஷ்டமில்லாட்டா அடக்கியா பெரிய கேட்டார் என்ன இந்த மையத்து அப்படின்னு கேட்டப்பா அடையே மையத்துக்கு பின்னால போகும்போது மௌத்துடைய யாபகம் இருக்கணும் அதை விட்டுட்டு இவர் யாரு எவரு இவருக்கு எங்க கடை என்ன ஊரு இது என்ன கேள்வி